வணக்கம் நன்றினியின் ஆயிரத்தி இருநூற்றி மூன்றாவது செய்திச்சேவை செப்டம்பர் ஏழு இரண்டாயிரத்தி பதினெட்டு ஆவணி மாதம் இரண்டாம் நாள் வெள்ளிக்கிழமை இன்று நாளேடுகள் மற்றும் ஊடகங்களில் வெளியாகியுள்ள முக்கிய செய்திகளை தொகுத்து வாசிப்பவர் ஈரோடு எஸ் செந்தில்குமார் முல்லைப் பெரியாறு அணை நீர்மட்டத்தை தொடர்ந்து நூற்றி அடியாக பராமரிக்க உத்தரவிடக் கோரிய கேரள அரசு மற்றும் ரசூல் ராய் தரப்பு உச்சநீதிமன்றம் நிராகரித்தது மேலும் அணையின் நீர்மட்டம் எவ்வளவு இருக்க வேண்டும் என்பதை உச்சநீதிமன்றம் முடிவு செய்ய இயலாது எனவும் கருத்து தெரிவித்தது எம் ஜி ஆர் நிகர்நிலை பல்கலைக்கழகத்தின் இருபத்தி ஏழாவது பட்டமளிப்பு விழா வரும் பத்தாம் தேதி மாலை சென்னையில் நடைபெறவுள்ளது இந்த நிகழ்ச்சியில் ஆளுநர் திரு பன்வாரிலால் புரோஹித் கலந்து கொண்டு மாணவ மாணவிகளுக்கு பட்டமளித்து கௌரவிக்க உள்ளார் தமிழகத்துக்கான நிதி ஒதுக்கீட்டை முழுமையாக வழங்க வேண்டும் என முதல்வர் பழனிசாமி அவர்கள் மத்திய அரசை வலியுறுத்தியுள்ளார் முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி கொலை குற்றவாளிகள் ஏழு பேரை விடுதலை செய்வது குறித்து முடிவெடுக்க தமிழக அரசுக்கு முழு அதிகாரம் உள்ளது என உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது கோவை நாகர்கோவில் பாசஞ்சர் ரயில் தாமதமாக வந்ததால் திருப்பூர் ரயில் நிலையத்தில் பயணிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் தமிழக டிஜிபி டி கே ராஜேந்திரனை மாற்ற வேண்டும் என்று சிபிஐ வலியுறுத்தியதை தொடர்ந்து விரைவில் தமிழக டிஜிபியாக மகேந்திரன் நியமிக்கப்படலாம் என தகவல் வெளியாகியுள்ளது திருச்செந்தூர் ஆலய ஆவணி திருவிழாவின் முக்கிய நிகழ்வான தேரோட்டம் நாளை நடைபெற உள்ளது இந்திய செய்திகள் ரஃபேல் விமான ஊழல் தொடர்பாக கூட்டுக்குழு விசாரணைக்கு வாய்ப்பு இல்லை திரு ராகுல் காந்தியின் கோரிக்கையை மத்திய அரசு நிராகரித்துள்ளது தேர்தலை முன்கூட்டியே சந்திக்கும் வகையில் தெலங்கானா சட்டப்பேரவையை கலைப்பதற்கான தீர்மானத்தை அமைச்சரவையில் நிறைவேற்றிய முதல்வர் சந்திரசேகர ராவ் அதை ஆளுநருக்கு பரிந்துரை செய்தார் இந்தியா அமெரிக்கா இடையே டெல்லியில் நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் முக்கிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின இடதுசாரி செயல்பாட்டாளர்கள் கைது வழக்கில் மகாராஷ்டிரா காவல்துறை நடந்து கொண்ட விதத்தை உச்சநீதிமன்றம் கண்டித்துள்ளது பணமதிப்பு நீக்கம் ஒரு பேரழிவை போன்று எல்லோரையும் ஆட்டி படைத்துவிட்டதாகவும் இரண்டாயிரம் ரூபாய் நோட்டுகளை உடனடியாக ஒழிக்குமாறும் திரு சந்திரபாபு நாயுடு அவர்கள் கருத்து தெரிவித்துள்ளார் இந்தியாவில் உற்பத்தியாகும் பால் மற்றும் பால் பொருட்களில் அறுபத்தி எட்டு சதவீதம் அதிக கலப்படத்துடன் தரமற்று இருப்பதாக அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது சிரியா நாட்டு அதிபர் பஷார் அல் ஆசாத்தை கொள்ள அமெரிக்க அதிபர் டிரம்ப் சதி திட்டம் தீட்டியதாக எழுந்த குற்றச்சாட்டினை அமெரிக்க அதிபர் மாளிகை மறுத்துள்ளது ஆப்கானிஸ்தானில் நடத்தப்பட்ட தற்கொலைப்படை தாக்குதலில் இருபது பேர் கொல்லப்பட்டனர் ஏற்கனவே மழை மற்றும் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ள ஜப்பானில் நேற்று அதிகாலை நேரிட்ட சக்தி நிலநடுக்கத்துக்கு எட்டு பேர் பலியானார்கள் துபாயில் இருந்து நியூயார்க் சென்ற எமிரேட்ஸ் விமானத்தில் பயணித்த நூற்றுக்கும் மேற்பட்ட பயணிகளுக்கு திடீரென உடல் நல பாதிப்பு ஏற்பட்டது அணு ஆயுத உற்பத்தியை நிறுத்த வடகொரிய அதிபர் கிம் மற்றும் தென்கொரிய அதிபர் மூன் ஆகியோர் ஒப்புதல் அளித்துள்ளனர் ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் மீது தமது ஆயுதங்கள் பயன்படுத்தப்படலாம் என கருதி சவுதிக்கு அனுப்பவிருந்த நானூறு குண்டுகளை ஸ்பெயின் அரசு ரத்து செய்துள்ளது வணிகச் செய்திகள் இருசக்கர வாகன தயாரிப்பில் இளைஞர்களை வெகுவாக கவரும் யமஹா நிறுவனம் தனது அடுத்த தயாரிப்பான எமஹா YZF எஃப் இருபத்தி ஐந்து என்ற வாகனத்தை நவம்பரில் அறிமுகப்படுத்த உள்ளது பெட்ரோல் மற்றும் டீசல் விலை நேற்றும் உயர்ந்து புதிய உச்சத்தை தொட்டது தொடர்ந்து வரலாறு காணாத வகையில் பெட்ரோல் டீசல் உயர்ந்து வருவது வாகன உரிமையாளர்களை மற்றும் சாதாரண பொதுமக்களையும் பாதித்துள்ளது வாகன போக்குவரத்து துறையில் சாதகமான கொள்கைகள் உருவாக்கப்பட்டு வருகின்றன ஆட்டோமொபைல் துறை வளர்ச்சிக்கு மத்திய அரசு எதிரானதல்ல என போக்குவரத்து நிதின் கட்காரி உறுதியளித்துள்ளார் பிரதமரின் திட்டத்தின் கீழ் தொடங்கப்பட்ட வங்கிக் கணக்குகளில் ஓவர் டிராப்ட் வசதியை ஐந்து ஆயிரத்திலிருந்து பத்தாயிரமாக உயர்த்த மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டது விளையாட்டுச் செய்திகள் ஓய்வு பெற்ற இந்திய வேகப்பந்து வீச்சாளர் அசிஸ் நெஹ்ரா RCB சிபி அணியின் தலைமை பயிற்சியாளராக கேரி கிறிஸ்டனுடன் சேர்ந்து பணியாற்றப்போவதாக அறிவித்துள்ளார் துப்பாக்கிச் சுடுதல் உலக சாம்பியன்ஷிப் போட்டியில் ஜூனியர் பிரிவில் இந்தியாவின் பதினாறு வயது சவுரவ் சௌத்ரி தங்கம் வென்றார் சமீபத்தில் நடந்து முடிந்த ஆசிய விளையாட்டு போட்டிகளிலும் இவர் தங்கம் வென்றது குறிப்பிடத்தக்கது பெங்களூருவில் நடைபெற்ற இந்திய ஏ அணிக்கு எதிரான நான்கு நாள் டெஸ்ட் போட்டியில் ஆஸ்திரேலிய ஏ அணி தொன்னூத்தி ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது துலீப் கோப்பை கிரிக்கெட் போட்டியில் இந்திய ரெட் அணிக்கு எதிரான இறுதி இந்திய ப்ளூ அணி முதல் இன்னிங்ஸில் ஐநூற்றி ரன்களுக்கு ஆட்டமிழந்தது எட்டு தோட்டாக்கள் பட இயக்குனர் ஸ்ரீகணேஷ் இயக்கத்தில் அதர்வா குருதி படத்தில் நடித்து வருகிறார் இப்படத்தின் நாயகி தேர்வு மும்முரமாக நடந்து வரும் நிலையில் முக்கிய கதாபாத்திரங்களில் நடிக்க ராதாரவி மற்றும் ராதிகா சரத்குமார் ஆகியோர் ஒப்பந்தமாகியுள்ளனர் மம்முட்டி நடித்து வரும் ராஜா படத்தின் சேட்டலைட் உரிமையை ஜி மலையாளம் சேனல் பதினான்கு கோடி ரூபாய்க்கு வாங்கியுள்ளது மலையாள படம் ஒன்று இந்த விலைக்கு சேட்டலைட் சேனலால் வாங்கப்பட்டுள்ளது இதுவே முதல் முறையாகும் குக்கு ஜோக்கர் ஆகிய வெற்றி படங்களை தொடர்ந்து ராஜு முருகன் இயக்கி வரும் படம் ஜிப்சி சந்தோஷ் நாராயணன் இசையமைக்கும் இந்த படத்தில் ஜீவா நாயகனாக நடிக்கிறார் இமாச்சல பிரதேச அழகி நடாசா சிங் கதாநாயகியாக நடிக்கிறார் இத்துடன் நட்டினியின் இன்றைய செய்தி சேவைகள் நிறைவடைகின்றன ஒரு நிமிட யோசனை நித்தம் ஒரு முத்து அஞ்சல் தலை செய்திகள் பாட்டோடுதான் நான் பேசுவேன் சமையல் சமையல் போன்ற தரமான ஒளிகோப்புகளை செவிமடுக்க டபிள்யூ டபிள்யூ டபிள்யூ டாட் நட்டினை டாட் என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள் நன்றி வணக்கம்